இங்கிருந்து உடனே போய் ஆகணும் மீன்வர்கள் இங்க மீன் பிடிக்க வரதா பேசிக்கிட்டாங்க நம்ம இங்க இருக்குிறது நல்லதில்ல நம்ம இந்த இடத்தை விட்டு போலாட்டி மீன்வர்கள் வந்து நம்மள நெட்ல புடிச்சிட்டு போயிருவாங்க வாங்க சீக்கிரமா போயிரலாம் எங்க அம்மாப்பா நீங்க பாத்தா எல்லாரே இங்க எல்லாங்க அதளைங்கள மறக்க முடியாது தங்கம் நாம வரல தங்கம் நீ போய்ட்ட வாட போய் யா பரம்பரை பரம்பரையா எங்க அம்மா அப்பா வரைக்கும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையும் வந்தது இல்ல நம்ம எவ்வளவு சோகமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் ஏன் டிஸ்டர்ப் பண்ற நான் தூங்கணும் தூங்கணும் தொல்ல பண்ணறே வேணண்டா வாங்கடா போயிடலாம்டா இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு ஆபத்தரா நம்மள வந்து புடிச்சுட்டு போயிருவாங்கடா சொன்னா கேட்க மாட்டேக்கிறீங்க எப்படியோ போங்க நான் போறேன் யாரோ வந்த மாதிரி இருக்கு ஒரு மீனம்தான் வராமல இருக்கு ஐயோ தங்க சொன்ன மாதிரி நம்ம காத க வந்துச்சு போல பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் கீழஞ்சு பாலாம் அடடா நடக்கே நம்ம வலையில நிறைய மாட்டிச்சு போல ஆமா என்ன சிக்குப்பால இருக்கு குக்கி இருக்கு சுரா இருக்கு பாடுறா இவ்வளவு மாட்டுக்குச்சு சரி சரி முதல்ல நம்ம சிப்பி மீனை பிடிப்போம் சிப்பி பாரம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்